அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடைய ஒருவந்தம் ஊக்கம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கத்தை நிலைத்ததாக கைவரப்பெற்றவர் அதாவது நிலையான ஊக்கத்தை உடையவர் பொருளை இழந்த காலத்திலும் பொருளை இழந்துவிட்டோமே என்று துன்பப்பட மாட்டார் விளக்கம் பார்க்கலாம் பொருளை அடைந்தே தீர்வோம் என்ற மன ஊக்கம் உடையவராக இருப்பதால் பொருளை அடைந்தே தீர்வார் நிச்சயம் பொருளை அடைவர் எனவே இழப்பினால் மனம் தளரமாட்டார் ஆக்கம் என்பது இங்கே செல்வத்தை குறிக்கிறது இன்பத்தை ஆக்கி தருவது என்ற பொருளையும் கொள்ளலாம் திருக்குறளிலே ஆக்கம் என்ற சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஊக்கத்தினால் ஆக்கப்படுவது செல்வம் ஆகையினால செல்வம் இழந்தோம் என்று ஊக்கம் உடையவர் வருந்தமாட்டார் என்று உபதேசம் செய்தார் விதுர நீதியில் ஸ்லோகத்தை நம்ம மேற்கோளாக பார்க்கலாம் புத்தி பிரபாவேஜ சத்தியமுத்தானம் ஏவச்ச விவசாயச்ச எஸ் அஸ்தி தச விறத்திபயம் குதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா புத்தியும் அதாவது பகுத்தறிகின்ற ஆற்றல் சிறந்த பகுத்தரிகின்ற ஆற்றல் அதனுடைய வெளிப்பாடு அது நன்றாக வெளியில் தெரியும் அது மாத்திரமில்லை மனசில் இருக்கிற தெளிவு பொய் பேசுகிற தன்மை கிடையாது உறுதியாக இருக்கார் எப்போவும் உற்சாகத்தோடு இருக்கிறார் முயற்சியோடு இருக்கிறார் அவருக்கு தொழிலை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ பயம் அச்சம் எங்கேருந்து வரும் என்று விதுரர் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொன்னது புத்திஹி பிரபாவா தேஜகா சத்தியம் உத்தானம் விவசாய புத்திஹின்னா பகுத்தறி ஆற்றல் பிரபாவகா அது நன்றாக சரியான நேரத்தில் வெளிப்படுத்துறது தேஜகா நல்ல பண்புகளெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால இருக்கிற முக ஒளி உள்ளத்தில் இருக்கிற தெளிவினாலே ஏற்படுற முக ஒளி சத்தியம்னா பொய்பேசாமல் இருக்கிற குணம் உத்தானம்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துவண்டு போயிட மாட்டார் உடனே எழுந்து விடுவார் விவசாய இடைவிடாத முயற்சியை செய்வார் அது யார்கிட்ட இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது இருக்காது பொருளாதாரத்தை எழுந்துட்டோங்கிற பயமெல்லாம் வராது எப்படி இருந்தாலும் அவர் ஊக்கத்தை கைவிடாமல் ஏதேனும் ஒரு தொழிலை செய்து பொருளை பெற்று விடுவார் என்பதுதான் கருத்து இனி பதவரை பார்க்கலாம் ஒருவந்தம் என்றும் உயிருடன் உள்ளத்தில் நிலைத்து நிற்கின்ற ஊக்கம் உற்சாகத்தை மனதில் கைத்து உடைமையாக உடையார் கொண்டவர் ஆக்கம் தாம் அனுபவித்து வரும் மற்ற பிற உடைமைகளை இழந்துவிட்டாலும் இழந்தேமென்று அந்த உடைமைகளை இழந்துவிட்டோமே என்று அல்லாவார் வருத்தமோ துன்பமோ அடையமாட்டார் உள்ளத்தையும் உயிரையும் பிரிக்க முடிகிறது இல்லை உள்ளம் வேறு உயிர் வேறு தான் உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளத்தில் உற்சாகத்தை சம்பாதித்து அதை உடைமையாக கொண்டவர் தான் அனுபவித்து வரக்கூடிய மற்ற பிற உடைமைகள் இந்த ஊக்கத்தை உடையவராக இருக்கிறார் அதனால் பல விஷயத்துக்கு அவர் உடைமை உடையவராக இருக்கிறார் அதெல்லாம் இழந்தாக்கூட இந்த ஊக்கம் இருக்கிறதுனால அதெல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படவோ துன்பப்படவோ மாட்டார் என்பது பொழிப்புரை